அவர்கள் கூறியதாவது இஷா தொழுகையில் வத்தீனி வைத்தூன் என்ற அத்தியாயத்தை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஓத நான் செவியிட்டுள்ளேன் அவர்களை விட அழகிய குரலில் வேறு எவரும் ஓத நான் செவியுற்றதில்லை